104 என்பார் யசீது ஆட்சியின் போது மக்காவை நோக்கி ஒரு இராணுவத்தை அனுப்பும் போது அவரிடம் நான் தலைவரே மக்காவிற்றுக்கு மறுநாள் நபிசல்லாஹும் அலிசல்லம் அவர்கள் நின்று கொண்டு ஆற்றிய உரையை எனது இரு காதுகளும் கேட்டிருக்கின்றன என் உள்ளம் அதை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறது நபிசல்லிய அவர்களை பார்த்திருக்கின்றன அவ்வுரையில் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து இந்த மக்கா நகரை மனிதர்களில் யாரும் புனித நகரமாக்கவில்லை அல்லாகத்தான் இதனை புனித நகரமாக்கியுள்ளான் எனவே அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியிருக்கும் எந்த மனிதனும் இங்கே ரத்தத்தை ஓட்டுவதோ இதன் வரம் செடி கொடிகளை வெட்டுவதோ கூடாது அல்லாஹுவின் தூதர் இங்கு ஒரு சிறு போரிட்டதை ஆதாரமாக கொண்டு எவராவது அவ்வாறு அங்கே போரிடுவது அனுமதிக்கப்பட்டது என்று கருதுவாரானால் நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு மட்டுமே அனுமதி அளித்தான் உங்களுக்கு அவன் அனுமதி அளிக்கவில்லை என்று அவரிடம் கூறுங்கள் எனக்கு கூட அவன் அனுமதி அளித்தது பகல் பொழுதின் நேரத்திற்கு மட்டும்தான் பின்னர் தெரிவிடட்டும் என்றேன் அதற்கு அமருபின் சாயித் என்ன சொன்னார் என்று அங்கிருந்தவர்கள் என்னிடம் கேட்டனர் அபுசுரை அவர்களே உம்மை விட நான் இதை பற்றி நன்கு அறிவேன் நிச்சயமாக மக்கா நகர் ஒரு பாவிக்கோ கொலை தண்டனைக்கு பயந்து மக்காவுக்குள் ஓடி வந்தவனுக்கோ திருட்டு குற்றம் துரிந்துவிட்டு ஓடி வந்தவனுக்கோ பாதுகாப்பு அளிக்காது என்று கூறினார் என்றேன்